வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜூன் முப்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆண்டு ரஷ்யாவின் படைகள் மார்சல் மியூனிச் தலைமையில் துருக்கிய படைகளை தாக்கி நான்காயிரம் துருக்கியர்களை சிறைப்பிடித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கார்பீல்டை சுட்டுக் கொன்ற சார்லஸ் கைட்டோ என்பவன் தூக்கியிலிடப்பட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு சார்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தும் ஐன்ஸ்டினின் இயங்கும் பொருட்களின் மின் இயக்கவியல் ஆய்வு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு சைபீரியா பகுதியில் பூமியில் பெரும் வெடிப்பு ஏற்பட்டது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக அபூர்வமான இயற்கை நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையில் இருந்து விளக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கனடாவில் ரெஜினா என்ற இடத்தில் சூறாவளி தாக்கியதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லரின் அரசியல் எதிரிகளுக்கு எதிரான வன்முறை நீல் கத்திகளுடைய இரவு என வர்ணிக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஜெர்மனியில் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஒன்பது லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் இரண்டு விமானங்கள் அரிசோனா பகுதியில் மோதிக்கொண்டதில் நூற்றி இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காங்கோ பெல்ஜியத்திடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு த நேசன் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன் என்ற பெண்கள் அமைப்பு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரத்தில் ஒரு லீஃப் வினாடி அதிகரிக்கப்பட்டது 19.85 தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெய்ரூட்டில் பதினேழு நாட்களாக கடத்தப்பட்டிருந்த முப்பத்தி அமெரிக்க விமான பயணிகள் விடுவிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிகள் தமது பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஹாரி பாட்டர் நூல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாங்காங் நாட்டின் அதிகாரம் பிரிட்டனிடமிருந்து சீனாவுக்கு கைமாறியது இரண்டாம் ஆண்டு பிரேசில் தனது ஐந்தாவது உலகக்கோப்பையை வென்றது கால்பந்து ஆட்டத்தில் இந்த உலகக்கோப்பையை பிரேசில் அணி வென்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரிசோனா பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் பத்தொன்பது தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் 11 விண்கலத்தில் ஏற்பட்ட ஆக்சிசன் கசிவு காரணமாக விண்வெளி வீரர்கள் மூவர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவையா கிருஷ்ணன் தமிழக வன உயிரி புகைப்பட கலைஞர் இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாவர்குழியூர் நடராசன் இலங்கை தமிழறிஞர் கவிஞர் வானொலி ஒலிபரப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ விவேகானந்தன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிந்தாமணி நாகேச ராமச்சந்திர ராவ் இந்திய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜ ஸ்ரீகாந்தன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மைக் டைசன் அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அரவிந்த் சாமி தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சனத் ஜெயசூர்யா இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மைக்கேல் பெல்ப்ஸ் அமெரிக்க நீச்சல் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியல் சமூக தலைவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாகிப் சிங் வர்மா டெல்லியின் நான்காவது முதல்வர் 19.45. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் தென்னிந்திய கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு புதுமை தமிழக எழுத்தாளர் 19.69. தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மு நவரத்தினசாமி பாக் நேரணியை நீந்தி கடந்த இலங்கையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் சிறு கோள்கள் தினம் என்று காங்கோவில் விடுதலை நாள் சூடானில் புரட்சி நாள் மற்றும் இஸ்ரேல் நாட்டில் கடற்படை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே